ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய வேதம் சனாத்தன தர்மங்கள் அவைகள் நமக்கு சொல்கிற தர்மங்களே எப்படி எப்படி செய்யணும் அவைகள் செய்கிறதுனால நமக்கு என்ன லாபம் வேகளை பத்தி விரிவாக நாம் பார்த்துன்னு வரோம் அதில் இப்போது ஒரு சம்பவம் ஒரு விஷயம் நம்முடைய தேசத்தை அந்நிய மதத்தவர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணியிருக்கா நம்முடைய தேசத்தை அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் நமது வேதம் நம்முடைய சனாதன தர்மங்கள் இவைகள்லாம் நம்ம வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அதிலேயே நாம் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய சனாதன தர்மத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த நமக்கு வேதம் சொல்கிற மார்க்கம் நம்முடைய சனாதன தர்மங்கள் இவைகள்லாம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒவ்வொரு மனுஷனும் மோக்ஷத்தை அடையணும் அதுதான் முக்கியமான குறிக்கோள் நம் அத்தனை பேருக்கும் ஞானப் பிராப்தி இருக்கணும் ஞானத்து ஞானானுபவம் நமக்கு வரணும் அந்த ஜானுபவம் நமக்கு எப்படி வரும் வேதம் நமக்கு எப்படி நமக்கு அதை சொல்கிறது நம்முடைய தர்மங்கள்லாம் மோக்ஷத்துக்கு சாதனங்கள் இவைகள்லாம் தான் நாம் மோட்சத்தை அடையக்கூடியதான வழி வகுக்கிறது நம்முடைய சித்தாந்தம் அத்வைத்த சித்தாந்தம்னு பேர் இந்த அத்வைத்தம்னா என்ன அதை நாம் எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுன்னு சாட்சாத் பரமேஸ்வரனை நேரடியாக அவதாரம் பண்ணி வேதம் வேதத்துக்கு சாரமான உபனிஷத்துகள் உபனிஷத்துகள் நமக்கு எப்படி இந்த ஞான அனுபவத்தை சொல்கிறது அதற்கு இந்த சனாதன தர்மங்கள்லாம் எப்படி உதவி புரியிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கிரந்தங்கள் மூலமாகவும் பிரம்மசூத்திரம் பாஷ்யங்கள் மேலும் சின்ன சின்ன ஸ்தோத்திரங்கள் மூலமாக நமக்கு புரிகிற போல அத்வைத்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினவர் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாள் மேலும் அது தொடர்ந்து அத்தனை பேரும் இந்த மோக்ஷத்தை அடையணும் நம்முடைய சித்தாந்தமான இந்த அத்வைத்த சித்தாந்தத்தை அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்காங்கு மட்டங்கள் ஸ்தாபனம் பண்ணி அதில் சிஷியால் சிஷ்யாலை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அத்வைத்த பிரச்சாரம் செவ்வனை ஏற்படுத்தி நம்ம வரைக்கும் கொண்டு கொடுத்துருக்கா பகவத் பதாச்சாரியா அதை தொடர்ந்து நம்ம தலைமுறை வரைக்கும் அந்த அத்வைத சித்தாந்தத்துக்கு உபனிஷத்துகள்லாம் ரொம்ப முக்கியம் அந்த உபனிஷத்துக்கு வேதம்ங்கிறது மூலம் எப்படி ஒரு மரத்துக்கு வேருங்கிறது ரொம்ப முக்கியமோ வேறு இல்லாமல் மரம் இல்லை வேர் காஞ்சி போச்சுன்னா மரம் நிலைக்காது அப்போது அந்த ஆணி வேறான வேதம்ங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமத்துக்கும் பாத யாத்திரையாக போய் பிரச்சாரம் பண்ணி நம்முடைய வேதத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய சனாதன தர்மங்களுடைய முக்கியத்துவம் இவைகளெல்லாம் ஜனங்களுக்கு புரிகிறா போல எடுத்து சொல்லி அதை நல்ல பிரச்சாரம் பண்ணி இந்த அத்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி நம்மள்ட கொடுத்துருக்கா சாட்சாத் பரமேஸ்வரனான மகாபெரிவா அதோடு இல்லாமல் நம்ம அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கும் இவைகள்லாம் தெரியணுங்கிறதுக்காக தானே சிஷியர் ஒருத்தரை ஏற்படுத்தி அவ மூலமா நம்முடைய சனாதன தர்மங்கள் எப்படி செய்யறது வேதத்தை எப்படி ரஷணம் பண்ணுறது அப்படிங்கிறத தானும் செய்து இப்படி செய்யணும்னு நம்ம வரைக்கும் செய்து காட்டினவா மகாபிரியவா அவளுடைய சிஷியாலான புது பெரியவான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி பிரிவா ஜீவன் ஜீவன் முக்தாளாக பிரகாசிக்கிறாய் இப்போ சித்தியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவசியம் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது என்னென்னா நம்முடைய பாரத தேசத்தில் சில வழக்கங்கள் இருக்குது அதாவது சன்னியாசாசிரமத்தை உயர்வாக சொல்கிறது அந்த சந்யாசம் வாங்கின்ற அந்த மகானை அவ்வப்பொழுது நாம் போய் நமஸ்காரம் பண்ணி அவால குருவாக நாம் ஏற்றுக்கிறது அவள் சித்தியான பிறகு அவளுக்கு அதிஷ்டானம்னு ஒரு இடம் ஏற்படுத்தி அங்கே அவளை ஸ்தாபனம் பண்ணி அங்கே பிருந்தாவனம் ஏற்படுத்துறது அங்கே தொடர்ந்து வருஷம் பூரா பூஜைகளை ஏற்படுத்துறது இவைகள்லாம் நாம் தொடர்ந்து செய்துன்னு வரும் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக நடந்துன்னு வருது ஆனால் இதெல்லாம் எதற்காக அப்படிங்கிறத நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஏன் நம்முடைய சன்னியாசாசிரமத்தை உயர்வுன்னு சொல்கிறோம் அந்த சன்னியாசிகளை பூஜிக்கிறது வசத்தின்னு சொல்கிறோம் அவளை அதிஷ்டானம்னு சமாதினு சொல்கிறோமே அவளை ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்ணி அங்கே நித்திய பூஜைகள் ஏற்படுத்துறது இவைகள்லாம் நாம் ஏன் ஏற்படுத்தணும் இவைகள் செய்கிறதுனால நமக்கு என்ன பலம் அதன் மூலமாக நாம் எப்படி பலன்களை அடையலாம் அப்படிங்கிறத அவசியம் இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக வர்ற நாள்களில் அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இப்போது புதுப்பிரிவாக சித்தியான ஒரு ஸ்மாரகமாக அந்த தர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு பிறகு நாம் தொடர்ந்து பார்த்துன்னு வரக்கூடிய தர்மங்களை பார்ப்போம் அதில் முதல்ல நம்முடைய சந்யாசாசிரம்கிறது ஏன் முக்கியம் அது நமக்கு என்ன சொல்கிறது நாம் ஏன் சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை நாம் முதல்ல தெரிஞ்சுப்போம் இந்த சந்யாசாசிரமத்தினுடைய பெருமைகள் உபனிஷத்துகள்லேயும் மகரிஷிகள் நமக்கு பண்ணின ஸ்மிருதிகள்லேயும் புராணங்கள்லேயும் விரிவாக ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன சொல்கிறது வேதம் எப்படி சொல்கிறது உபனிஷத்து நமக்கு எப்படி காட்டுறதுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்